பாடம் முப்பத்தி இரண்டு கிபிலாவை அவசியமும் கிபிலா அல்லாத திசையை நோக்கி தொழுதவர் அதை திரும்ப தொடங்கியதில்லை என்பதும் நபிசல்லு அலைஹி வசலம் அவர்கள் தொழுகையில் மறதியாக இரண்டு ரக்காதுகளில் சலாம் கொடுத்துவிட்டு மக்களை நோக்கி அமர்ந்து நபித்தொடர்களால் நினைவூட்டப்பட்டதும் எஞ்சிய இரண்டு ரக்காதுகளை தொழுதற்கிறார்கள்